ிாத்தய தோத்திரவேத்தைக்காணையே ஜானமுதிரா கிருஷ்ணா கீதாஹே நம வியாமிவாக்கியம் மோஹய சீவே தித்திய ஏன் ஸ்ரேயமா அர்ஜுனன் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தில் தன்னோடய சந்தேகத்தை ஸ்லோக ரூபமாக வெளிப்படுத்தியிருக்கான் அதனுடைய தொடர்ச்சி தான் இது முதல்ல ஸ்லோகத்தில் என்ன பார்த்தோம் கர்மத்தை காட்டிலும் ஞானம் விசேஷமானதுங்கிறது உன்னுடைய அபிப்பிராயமாக இருந்தால் என்னையே இந்த கோரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிற அப்படின்னு கேட்டான் பகவான்கிட்ட அதை தொடர்ந்து இந்த அடுத்த ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை சொல்கிறான் அர்ஜுனன் வியாமிஸ்ரேன வாக்கியேன மே புத்திம் மோகயசி இவ வியாமிஸ்ரேன வாக்கியனா முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற மாதிரி இருக்குது மாதிரிங்கிறத மறக்கப்படாது அதாவது வியாமிஸ்ரேன வியாமிஸ்ரேனா குழப்பமானன்னு அர்த்தம் வாக்கேன வாக்கியனா சொற்களால் சொற்றொடர்களால் இவாங்கிறது ரொம்ப முக்கியம் மே புத்திம் மோகையசி இவ என்னுடைய புத்தியை மயக்குவது போல இருக்கிறது பகவானை பார்த்து நீ என்னை குழப்பறேன்னு சொல்லலை என் புத்தி குழம்புவது போல இருக்கிறது இது அர்ஜுனனுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகிறது பகவான்கிட்ட அர்ஜுனனுக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்குது பகவான்கிட்ட போய் நீ என்னை ஏன் குழப்பிறேன்லாம் சொல்லக்கூடாது அது சொன்னால் மரியாதை கிடையாது ஆகையினால தங்களுடைய சொற்கள் எனக்கு முரண்பாடுடையது போலவும் எனக்கு புத்தியை மயக்குவது போலவும் தோன்றுகிறது அப்படின்னு இதுக்கு அர்த்தம் பண்ணிக்கணும் அடுத்த வரியில் சொல்கிறான் அர்ஜுனன் யிரேயாண் நிஷித்தம் ப்ரூஹி ததேக்கம் வத நிச்சித்திய ஏன ஸ்ரேயோகம் ஆப்புனுயாம் ஏன அகம் ஸ்ரேயா ஆப்புனுயாம் எதனால் நான் வந்து ஸ்ரேயஸை அடைவேனோ அதாவது இந்த சோக நிவர்த்தியை பரிபூர்ணமாக நான் அடைவேனோம் ஷோகமோக நிவத்தி பகவத்கீதா சாஸ்திரத்தினுடைய சாரமே ஷோகமோக நிவத்திக்கான ஜானந்தான் ஆக எது மே ஸ்ரேயா சாத் ஸ்ரேயானா இந்த இடத்துல சோகமோக நிவத்தி ஆனந்த பிராப்தி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் எது எனக்கு ஸ்ரேயச கொடுக்குமோ தத்து ஏக்கம் நிச்சித்திய வத ஏதோ ஒன்றை சொல் கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்த்து பண்ண முடியாதுங்கிறது அர்ஜுனனுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கு அந்த காலத்தில் ரெண்டுக்கும் தனித்தனியாக இருந்திருக்கு அதாவது ஞானம் அடையணும்னா துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் கர்மம் பண்ணணும்னா இல்ல இடத்துல இருந்து கர்மம் பண்ணணும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஞானம் அர்ஜுனனுக்கு இருக்குது அதனால அர்ஜுனன் சொல்கிறான் ரெண்டையும் இப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் சொல்கிறான் भगवान तडिवा சொல்லியிருந்தாலும் அர்ஜுனனுக்கு கிரஹிச்சிக்கிற சக்தியில் இருக்கிற குறைபாட்டினால நிச்சயமாக உன்னை சொல்லு அப்படின்னு சொல்லுகிறான் அர்ஜுனன் அதற்கு பகவான் இனிமே பதில் சொல்ல போகிறார் அது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது நாளைக்கு அதை தொடர்ந்து நம்ம படிக்கலாம் வியாமிஸ்ரேனே வாக்கியேன புத்தி மோகய சீவமே ததே கம்பத நிஷித்திய ஏனஸ்ரேயோகம்